வணக்கம் நெட்டிடின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான ட்ரெஸ்டன் என்ற இடத்தில் தோற்கடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் இடம்பெற்ற சமரச பேச்சுக்களில் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பென்சில்வேனியாவின் டுட்வீல் என்ற இடத்தில் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே உலகில் வெற்றிகரமாக தோண்டப்பட்ட முதலாவது எண்ணெய்க்கிணறு ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு புளோரிடாவில் இடம்பெற்ற சூறாவளியினால் பேர் வரை இறந்தனர் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் கிரெக்டாவோ எரிமலை தீவு வெடித்ததினால் உருவாக்கிய ஆழி பேரலையினால் ஜாவா சுமித்ரா தீவுகளில் பல இடங்கள் அழிந்தன கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் கடல் தீவுகளில் இடம்பெற்ற சூறாவளியில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டனுக்கும் சன்சிபாருக்கும் இடையில் நடைபெற்ற போரானது உலகில் மிக குறைந்த நேரத்தில் போராக திகழ்ந்தது இப்போது முப்பத்தி நிமிடங்களில் நடந்து முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போர்களுக்கு எதிராக கெலோக் பிரையன்ட் உடன்பாட்டில் அறுபது நாடுகள் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் ப்ளூ பவுண்ட் நகரில் நடைபெற்ற பைபிள் திருவிழாவில் ஆப்பிரிக்க பைபிள் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது ஜெட் விமானம் ஹெயின் கல் ஹி நூற்றி சேவைக்கு விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு லக்சம்பர்கில் மேற்கு ஜெர்மனிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நஷ்டஈடு தொடர்பாக உடன்பாடு ஏற்பட்டது இதன்படி ஜெர்மனி 3 பில்லியன் டாய்ஸ்மார்க்கை நஷ்ட ஈடாக செலுத்த ஒப்புக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனின் கால்டர் ஹால் என்ற இடத்தில் அமைக்கப்பட்ட அணு மின் நிலையம் தேசிய தொகுப்பில் இணைக்கப்பட்டது உலகில் வர்த்தக நோக்கங்களுக்காக தொடங்கப்பட்ட முதலாவது அணுமின் நிலையம் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அயர்லாந்தில் விடுமுறையை கழித்துக் கொண்டிருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு மற்றும் மூவர் ஐஆர்ஏவின் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நைஜீரியாவில் நிகழ்ந்த இராணுவ புரட்சியில் அந்நாட்டு அரசு கவிழ்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்திலிருந்து மால்டோவா பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரோப்பிய யூனியன் எஸ்டோனியா லாத்வியா லித்துவேனியா ஆகிய நாடுகளின் சுதந்திரத்தை அங்கீகரித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசா மறைனர் இரண்டு விண்கலத்தை வெள்ளிக்கோளை நோக்கி செலுத்தியது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செவ்வாய்கோளானது அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பூமிக்கு மிக அருகில் வந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சாமராஜ உடையார் எட்டாவது சாமராஜ உடையார் இவர் மைசூர் மன்னர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஏகல் ஜெர்மன் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தண்டபாணி தேசிகர் கர்நாடக தமிழ் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டான் பிராட்மென் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ந சுப்பு ரெட்டியார் தமிழறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிஏ இலக்குமணன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுமலதா இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு த கிரேட் காலி இந்திய தொழில்முறை மற்போர் வீரர் நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு ரோலன் ஹில் நவீன அஞ்சல் சேவையை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி லாரன்ஸ் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு என்ஆர் ராசவரோதயம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு காஜி நஸ்ருல் இஸ்லாம் வங்காள கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகேஷ் இந்திய பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் நாற்பத்தி தலைமை ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தே போ மீனாட்சி சுந்தரம் பன்மொழி புலவர் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆன சம்பந்தன் தமிழறிஞர் எழுத்தாளர் இலக்கிய விமர்சகர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரிஷிகேஷ் முகர்ஜி இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாந்தி சச்சிதானந்தம் இலங்கை தமிழ் சமூக ஆர்வலர் மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்நாளின் சிறப்புகள் மால்டோவா விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே